அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பிழைத்து உணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் இழைத்து என்றால் அறிவு கருவியை நன்கு பண்படுத்தி தனது சிந்திக்கும் ஆற்றலால் என்று பொருள் உணர்ந்து என்றால் நூலின் பொருள்களை நுட்பமாக ஆராய்ந்து அல்லாமல் ஈண்டிய மேலும் அறிஞர்களின் நிறைவான சொற்களை கேள்வியவர் கேட்டவர் பிழைத்து நூலின் கருத்துக்களை ஒருவேளை தவறாக உணர்ந்தும் புரிந்து கொண்டாலும் பேதைமை அறியாமையை வளர்க்கும் சொற்களை சொல்லார் சொல்லமாட்டார் அறிவுக்கருவியை நன்கு பண்படுத்தி தனது சிந்திக்கும் ஆற்றலால் நூலின் பொருள்களை நுட்பமாக ஆராய்ந்து அறிந்ததோடு அல்லாமல் மேலும் அறிஞர்களின் நிறைந்த சொற்களை கேட்டவர் நூலின் கருத்துக்களை ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டாலும் அறியாமை வளர்க்கக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டார் நானூற்றி பதினாலு நானூற்றி பதினைந்து இந்த அதிகாரத்தினுடைய நான்கு குரட்பாக்கள் கேள்வி அதாவது பெரியவங்கள்டிருந்து சாஸ்திர விஷயங்கள் உயர்ந்த அறிவு நூல்களை பற்றிய விஷயங்களை கேட்பவர்களுக்கு அதாவது மனதிற்கு அமைதியை தரக்கூடிய செயல்களை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடிய நூல்கள் என்று புரிந்து கொள்ளணும் அதை கேட்கணும் கேட்பவர்களுக்கு வரக்கூடிய நன்மையை சொன்னார் நுட்பமாக ஆராய்ந்து தெரிந்து மனநிறைவு பெற்ற கேள்வி அறிவு உடையவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி பிறரை தீய வழியில் செலுத்த மாட்டார்கள் கேள்வி அறிவுடையவர்கள் கேள்வி அறிவினால் கேள்வினா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் கேள்வினா கொஸ்டின் அர்த்தம் இல்லை நிறைய பெரியவங்கள்டு நிறைய விஷயங்களை சொற்பொழிவுகளை வகுப்புகளை எல்லாம் நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறது தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் அமைதியை தரக்கூடிய நல்ல எண்ணங்களை பண்புகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை பெரியோர்கள் நிறைய இடத்துல இன்றும் சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் காது கொடுத்து செவிமடுத்து பக்தியோட நம்பிக்கையோட கேட்கணும் அதைத்தான் கேள்வின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் திடீர்னு திடீர்னு கேள்வினா என்னங்கிறது மறந்து போயிடக்கூடும் அதற்காக நினைவுபடுத்துகிறேன் கேள்வி அறிவுடையவர்கள் கேள்வி அறிவினால சந்தேகமரத் தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி மனத்தெளிவு அடைந்து விடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு உண்மையை தெளிவாக சொல்லக்கூடிய சக்தி வந்து விடுகிறது ஆற்றல் உண்டாகி விடுகிறது மனம் தெளிவாக இல்லை என்றால் தெளிவான எண்ணங்கள் இருக்காது தெளிவான பேச்சும் இருக்காது இழைத்துணர்தல் மிக நுண்மையான பொருளை அறியக்கூடியது நுண்மான் நுழைப்புலம்னு படித்தோம் இல்லையா அதே நுண் பொருளை அறியறது ரொம்ப சூக்ஷமான ஒரு சட்டில் மீனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அந்த நுண்மையான பொருளை தெரிஞ்சுக்கிறது ஈண்டிய கேள்வின்னா என்ன அர்த்தம் நிறைவான அந்த காது குளிர காது நிறைய நல்ல விஷயங்களை கேட்கறது பிழைத்துணர்தல்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு கவனக்குறைவுனால தவறாக புரிஞ்சுக்கிறது பேதமைன்னு சொன்னால் அறியாமை அறியாமை நீங்கிறதுக்கும் மாறுபட்ட எண்ணங்களையெல்லாம் தீர்த்து உண்மையை அறியவும் நிறைய கேட்கணும் நுட்பமாக கேட்கணும் கேட்குறத உன்னிப்பாக கேட்கணும் அப்படி கேட்டு உணர்கின்றவர்கள் பிறரை தீய வழியில் செலுத்த மாட்டார்கள் நான் பல உரையாசிரியர்களுடைய கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் மனதில் பதியறதுக்காக பிழைத்தும் பேதை வார்த்தை சொல்லார் பதார்த்த கேள்வி உள்ளார் அதாவது பதார்த்தம்னா ஒரு சொல்ல ஒரு ஒருத்தர் சொல்றாருனா அந்த சொல்லினுடைய பொருள் அதை பற்றின சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் வந்து மிக நுண்மையாக ஆராய்ந்தாலும் சில சமயம் தமோ குணம் அதிகமாக வந்ததுன்னா தவறாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதையும் பெரியவங்க வாய் சொல்லலேருந்து தெரிஞ்சுக்கிறவோ ஓஹோ இப்படி தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதை நாம் திருத்திக்கலாம் அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து அந்த அறியாமையை வளர்க்கக்கூடிய சொற்களை அவர்கள் சொல்ல வெகுளி முதலியவற்றால் அதாவது கோபம் முதலியவற்றினால மனசு கலங்கி சில சமயம் பொருள்களை உள்ளாவாறு தெரிஞ்சிக்க முடியாமல் போகலாம் அறிஞர்களுக்கு கூட ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லி சொல்லி அந்த மனசில் இருக்கிற அந்த பக்குவம் பழக்கம் இருக்கிறதுனால உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் சிறப்பு குன்ற மாதிரி சொல்லிவிட மாட்டார்கள் அதை திருத்திக் கூட செய்வார்கள் ஜெகவீர பாண்டியனார் கூறுகிறார் உணர்வை மயக்குதற்குரிய நிலைகளை அடைந்தாலும் நுண்ணிய நூலறிவும் திண்ணிய கேள்வியும் உடையவர் மடமையான சொற்களை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வரிகள் ஆசிரியனோடு பழகுவதனாலும் தன்னை ஒத்தவரோடு பழகிறதுனாலும் வேறு ஆசிரியர்களோடையும் பழகிறதுனாலும் கேள்வி அறிவு ரொம்ப அதிகமாகும் ஒரு குறி கேட்போன் கேட்பில் பெருக நூலில் பிழைப்பாடிலே முக்காட் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் ஆசான் உரைத்த தமைவர கொளினும் கார்கூர் அல்லது பற்றலனாகும் அப்படின்னு நன்னூர் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆசிரியரிடமிருந்து அவர் முழுமையாக சொல்லி கொடுத்தாலும் நமக்கு கால்பகுதி தான் புரியும் நம்மோட கற்கின்ற மாணவர்களோட கலந்த உரையாடினா அது மூலம் இன்னும் கருத்துக்கள் சிறப்பாக விளங்கும் தானும் சுயமாக சிந்தித்து கொண்டே இருந்தால் இன்னும் முக்கால் பகுதி விளங்கிடும் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுது தான் நாம் கற்ற கல்வியானது முழுமை பெறும் அதற்கு கேட்கவும் வேண்டும் என்பதையும் நாம் புரிஞ்சுக்கணும் கலந்துரையாடலிருந்து தானே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த கலந்துரையாடுறபோது ஒரு ஒருத்தரும் என்ன கருத்தை சொல்கிறாங்கிறத கேட்குறோம் அப்புறம் நாம் சொல்கிற போது பலர் நம்மிடத்தில் வந்து அந்த கருத்தை பற்றி அவர்கள் கலந்துரையாடக்கூடும் அதன் மூலமாகவும் நிறைய நம்ம தெரிந்து கொள்வோம் இப்படி எல்லா சொற்பொழிவாளர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது நூலினுடைய பொருள்களுடைய உண்மையை தானும் அறிஞ்சு அறிஞ்சவரோட கூடி அவர் சொல்ல கேட்டு ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறவர் தமோ குணத்தில் ஒருவேளை தப்பாயிட்டா மயங்கி போனாலும் அப்படி சொல்லிட மாட்டார் அவர் அதுக்கு அப்படி அந்த நேரம் பொறுமையாக இப்போ வேண்டாம்ப்பா எனக்கு சரியாக சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லை இந்த நேரம் அப்புறம் சிறிது நேரம் கழித்து சொல்கிறேன்னு கூட சொல்லலாம் இந்த நாலு பாட்டு நாளையும் கேள்வியுடையவர்களுக்கு வரக்கூடிய நன்மையை சொன்னார் நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மையறிவே மிகவும்னு ஊழியல்ல சொல்லுகிறார் ஒரு சில சமயத்தில் நல்லா படித்தவங்களுக்கு கூட சில சமயம் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வராது அதுக்கு காரணம் இந்த கர்ணனுக்கு பரசுராமருடைய சாபத்தினால் பிரம்மாஸ்திரம் மறந்து போன மாதிரி மறந்து போகக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறதையும் இங்கே நம்ம உப்பு நோக்கி பார்க்கலாம் அது ஊழியலில் இருக்குது நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவந்தன் உண்மையறிவே மிகும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஊழினால சில சமயம் தவறாகவும் சிந்தித்து சொல்லிவிடக்கூடும் ஆனால் அது தவறு செய்யாதுங்கிற அர்த்தம் அப்படிலாம் நாம் பல கோணங்களில் சிந்தித்து இதை புரிஞ்சுக்கணும் மறுபடியும் குரலை சொல்லி நிறைவு செய்கிறேன் பிழைத்து உணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து வர் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் என்று கொண்டு கொண்டுகூட்டி பொருள் தெரிந்து கொள்ளணும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்